அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் இந்த வேள்வி மனுஷ யஜ்யம் என்று சொல்லப்படுகிற இந்த விருந்தோம்பலனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை இது இவ்வளவு பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது அளவு கடந்த பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது நம்ம விருந்து போடுற முறையை பொறுத்து விருந்தினருடைய தகுதியை பொறுத்து அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் இந்த விருந்தோம்பலனுடைய பலனை நாம் வந்து வரையறுத்து சொல்லிட முடியாது வந்திருக்கிற விருந்தாளியினுடைய தகுதியும் நாம் உபசரிக்கிற முறையையும் பொறுத்துத்தான் அந்த பலன் இருக்குது அப்படிங்கிறது இந்த குரட்பாவினுடைய பொருள் இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் இந்த விருந்தோம்பலினுடைய பயன் என்னவென்றால் விருந்தின் துணைத்துணை விருந்தினருடைய தகுதியும் விருந்து உபசரிக்கின்றவனுடைய தகுதியையும் பொறுத்திருக்கிறது அதை இப்படி என்று சொல்லிவிட முடியாது வேதத்தில் ஒரு அழகான மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் சொல்லுகிறது நீ வந்து எவ்வளவு தூரம் நல்லா உபச்சரிக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபலன் சொல்கிறது ஏ தத்வை முகத்தோ அன்னகும் முகதோஸ்மா அன்னகும் ஏ தத்வை மத்தியத்தோன்னகும் ராத்தம் மத்தியதோஸ்மா அன்னகும் ஏ தத்வா அந்தத்தோ அன்னகும் அந்ததோஸ்மா அன்னகும் நீ ரொம்ப சந்தோஷமாக முறையாக நல்லா பண்ணினியான்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்த பலன் கிடைக்கும் மத்தியமமாக பண்ணினான்னா மத்தியமமாக கிடைக்கும் முகத்தோன்னகும் ராத்தம் மத்திய தோன்னகம் ராத்தம் அந்த தோன்னகும் ராத்தம் முகத்தோஸ்மா அன்னகும் ராத்தியத்தை மத்திய தோஸ்மா அன்னகும் ராத்தியத்தை அந்ததோஸ்மா அன்னகும் ராத்தியதே ராத்தியம்னா பூஜை பண்ணுறது ஆராதனை அப்படின்னு அர்த்தம் நீ இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறையோ அவ்வளோ பலன் வரும் அப்படின்னு வேதத்துலேயே அதை வந்து ஏ கிரேட் பிரி கிரேட் சி கிரேட்னு பிரிச்சு கொடுத்து தரத்தை பிரிக்கிறது அன்னதானத்தினுடைய தரத்துக்கேற்ப அன்னதாத்தாவுக்கும் பலன் கிடைக்கும் அன்னதாத்தாவோட பலன் அன்னதானம் பண்ணுற விதம் யாருக்கு பண்ணுறோங்கிற விதம் அதை பொறுத்துது பரிமேலழகர் சொல்லுகிறார் விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவிற்று என்பதோர் அளவுடைத்தன்று அதற்கு அவ்விருந்தின் தகுதி அளவே அளவு அதாவது இக்குரட்பாவில் இம்மைப்பயன் மறுமை பயன் இரண்டையும் தருதற்கு காரணம் கூறப்பட்டது என்கிறார் பரிமேலகர் அதாவது இதில் இகலோக பலனும் இருக்குது பரலோக பலனும் இருக்குது இதுவரைக்கும் முதல்ல பரலோக பலன் இகலோக பலன் பரலோகம்னால் அடுத்த சரீரம் அதில் நமக்கு என்ன கிடைக்கும்னு இகலோக பலன்னா இந்த சரீரத்திலேயே நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே நாம் அனுபவிக்கிற பயன்கள் இந்த உடம்பை விட்டுட்டு வேறு உடம்புக்குள்ளே போனால் அந்த உடம்பு மூலமாக அனுபவிக்கிற பலன்கள் அதுதான் மறுமை பயனு சொல்கிறது இந்த குரட்பாக இந்த இரண்டையும் சேர்த்தே சொல்லிவிட்டது என்கிறார் பரிமேலழக இகலோகபலமாக இருக்கட்டும் பரலோகபலமாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் காரணம் என்னென்னா நாம் எப்பேற்பட்ட ஆட்டிடியூடோடு யாருக்கு கொடுக்குறோங்கிறத பொறுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார் நாளை தொடர்ந்து மேலும்